அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் படிச்சுட்டு அறுபத்தஞ்சு படிக்கலாம் முதல் பக்கத்தில் நம ஸ்ரீசங்கரானந்தம் குருபாதாம்பு ஜன்மனேம் சவிலாசமகாமோகம் கிராக கிராசைகர்மணேம் சதேவசோமியமக்கிர ஆசீத் ஏகம்வித்தீம் தத்தைக ஆகு அசத்தம் இதுமக்க ஆசீகம் அது தசகம் சஜ்ஜா தறுபத்தஞ்சு ஸ்லோகம் அறுபத்தஞ்சு எடுத்துக்கேன் தாதிமாதே நம்லி <coughs> பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் விளக்கம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டுருக்கு பார்த்துருக்கோம் அதில் சதேவ சோமிய யுதமக்ரா ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் அதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த பிரம்மன் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஒன்றாக மட்டும் இருந்தது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அதற்கு வேறாக எதுவுமே இல்லை இந்த கருத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டோம் பிறகு நாற்பத்தி ஆறு வரைக்கும் இதை பார்த்துட்டு நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் மாயா விச்சாரம் ஆரம்பமானது மாயையை பற்றி சொல்லும் பொழுது மாயைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு புது விளக்கம் சொன்னார் மாயை என்பது பிரம்மனுடைய ஒரு சக்தி அப்படின்னார் மாயைக்கு இன்னொரு பெயர் சக்தி அந்த சக்தி வந்து வெளிப்பட்டாதேன்னு தெரியும் வெளிப்படாமல் தெரியாது தனியாகவும் இயங்காது ஒன்றை சார்ந்ததே இயங்க நடக்கிற சக்தி காலை சார்ந்ததே இருக்கும் பார்க்குற சக்தி கண்ணை சார்ந்ததே இருக்கும் அது மாதிரி பிரம்மத்தை சார்ந்ததே இந்த மாயா சக்தி இருக்கும் அந்த கருத்தில் நம்ம பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு பிறகு கடைசியாக என்ன பண்ணோம் சொன்னால் மாயை எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு மாயை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மாயை பிரம்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு சொன்னார் ஒரு பகுதியாக இருக்கிறது கால் பங்கு பத்தில் ஒரு பங்கு அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னார் இதில் என்ன சொன்னாலும் தோஷம் வரும்னு பார்த்தோம் ஏன்னா பிரம்மனிடம் ஒரு பங்குன்னு சொன்னால் நம்ம பிரம்மத்தை அடையும் பொழுது மாயை நீக்கும் பொழுது நம்ம சம்சாரத்தோட தான் இருப்போம் முழுசுன்னு சொன்னால் முழுச சம்சாரம் ஆயிரும் ஒரு பகுதின்னு சொன்னால் பிரம்மன் பிளவுபடாதது அதை பிரித்து நாம் பார்க்க முடியாது அதனால் ரெண்டுமே தோஷம் வரும் இருந்தாலும் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சிஷ்யனுடைய மனது நம்மளுடைய மனசில் ஆரம்ப காலத்தில் எல்லாருடைய மனசையும் புரிய வைப்பதற்காக பிரம்மன் வந்து எங்கும் நிறையா பிரம்மன் வந்து இல்லாத இடமே கிடையாது அந்த பிரம்மன் பெரியது பெரியதுன்னா அந்த விஷயம் வந்து அறிதற்கு அரியது இது வந்து இந்த உலகத்தில் என்ன அறிஞ்சாலும் கொஞ்சந்தே அறிகிறோம் இதுக்கு மேலே அது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத விளக்குவதற்காக ஆரம்ப நிலையில் இருக்க சிஷியனுக்காக சொல்லப்பட்டது இங்கே அவர் சொல்லிட்டு என்ன சொன்னார் நான் மட்டும் சொல்லலை உபனிஷத் சொல்லியிருக்கு கீதையிலலாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அதுக்கு பிரமாணமெல்லாம் சொன்னார் பிறகு எல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஆகாசத்தை விளக்க வந்தார் அறுபதாவது ஸ்லோகத்தில் ஐம்பத்தி என்ன சொன்னாருங்கன்னா ஸ்லோகம் ஐம்பத்தி ஒரு சுவரை உதாரணம் சொல்லி அந்த சுபத்தில் உள்ள சுபத்தை சார்ந்திருக்கின்ற வர்ணமானது விதவிதமான சித்திரங்களை உருவாக்குகிறது எப்படியோ அப்படி இந்த சத்தாகிய பிரம்மனிடத்தில் மாயையானது பலவிதமான சிருஷ்டியை செய்கிறதுன்னு சொன்னார் ஐம்பத்தி அதிலிருந்து எழுபத்தி வரைக்கும் இந்த ஆகாச சிருஷ்டியை சொல்கிறார் அதாவது சுவருங்கிறது பிரம்மன் வர்ணம்ங்கிறது பெயிண்ட் வந்து மாயை சித்திரங்கிறது இந்த படைப்பு இந்த முதல்ல சுகத்தில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரிங்க அது மாதிரி ஆகாசம்னு வச்சுக்கோங்க முதல்ல ஆகாசம் இருக்க இடம் படம் வரையணும்னா முதல்ல பிளைனாக சுத்தமாக இடம் இருக்கணும் அதுக்காக ஆகாசம் முதன் முதல்ல படைக்கப்படுது அந்த சிருஷ்டியை விளக்கும்பொழுது ஆகாசத்தை விளக்குறார் அந்த சக்தியை முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இரண்டு விதம்னு சொல்கிறார் ஒன்று விக்ஷேபசக்தி மாயைங்கிறது ஒரு சக்தி அது விக்ஷேபசக்தி ஆவரண சக்தின்னு ரெண்டு இருக்குது முதல்ல ஆவரண சக்தி முதல்ல ஒன்றை மறைக்கும் பிறகு ஒன்றை தோற்றுவிக்கும் இந்த ரெண்டு சக்தியும் மாயையிடம் இருக்குது மாயை என்பது ஒரு சக்தின்னு பார்த்தோம் அது பலவிதமாக பார்த்தோம் இங்கே அது ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று ஆவரண சக்தி இன்னொன்று விக்ஷேப சக்தின்னு சொல்லி கயிறு இருக்குது கயிறு வந்து முதல்ல மறைக்குது இந்த மாயை முழுசாக மறைச்சா பிரச்சனை இல்லை அறகுறையாக மறைக்குது அந்த அறகுறை வெளிச்சத்தில் அது ஆவரண சக்தி அப்படி மறைச்சிட்டா பிரச்சனை இல்லை அதில் வேறு ஒன்று கிரியேட் ஆகுது பாம்புன்னு தெரியுது கயிறு பாம்பாக தெரிகிறது விக்ஷேபம் இப்படி ரெண்டு சக்தி இருக்குது நம்மளுக்கு மாயை எதை மறைச்சிருக்குன்னு தெரியாது ஆனால் விக்ஷேபம் இதெல்லாம் படைப்பு வந்திருக்கு பாம்பு தெரியுதுல முதல்ல பாம்பு தெரிஞ்சாத்தான் அது என்னான்னு ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் கயிறுன்னு கண்டுபிடிப்போம் கயிறில் பாம்பு தெரியும் பொழுது கயிறே தெரியலன்னு பிரச்சனையே இல்லை அங்கே பாம்பாக தெரிகிற பொழுது உண்மையிலே பாம்பு இருக்கா பாம்பு இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் பாம்பில் போய் பாம்பை பார்த்துத்தேன் அது உண்மையாக போய்யான்னு ஆராய்ச்சி பண்ண முடியும் அது மாதிரி முதல்ல விக்ஷேபசக்தி நம்ம கண்ணுக்கு தெரியுது எது இந்த படைப்பு மாயினால் படைக்கப்பட்டது இந்த விக்ஷேபம் அப்போ இது கண்ணுக்கு தெரியிற ஒன்றை வச்சு கண்ணுக்கு தெரியாதது நம்ம போக வேண்டியிருக்கு அப்போ இந்த படைப்பு தெரியுது படைப்பை விசாரம் பண்ணுன்னா அதனுடைய ஆதாரம் எதை மறைச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி போகலாம் அதுக்காக என்ன பண்ணுறார் முதல்ல ஆகாஷம் இந்த படைப்பில் முதல்ல வந்தது ஆகாசம்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் நம்ம இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் சிருஷ்டியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு முதல்ல எப்படி வந்துச்சுனால் சொல்லியிருக்கார் முதல்ல ஆகாசம் வந்துச்சு அதிலேருந்து வாயு வந்துச்சு அப்படி வரிசையாக சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையில் முதல்ல ஆகாசத்தை எடுத்து விச்சாரம் பண்ணுறாரு அதை தான் அதிகமாக பண்ணுறார் ஏன்னா ரொம்பவும் புரியாத ஒரு தத்துவம்னு ஆகாசந்தான் மற்றது கூட ஈஸியாக புரிஞ்சிடலாம் பிறகு வாயு வாயுவை கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டு மிச்சலம் டேஸ் டேஸ்ட்டு போயிடுவார் அதுபடியே மற்றதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் இதை விளக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த விக்ஷேப சக்தியை விளக்கும் பொழுதே இது மித்தியாங்கிறதை விளக்கிறார் இந்த ஆவரண சக்தியை சொல்லி எப்படி மறைச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது இது உண்மையிலேயே பொய்யி உண்மை இல்லை அப்படிங்கிறதையும் கொண்டு போயிடுவார் ஆகாசமே பொய்யின்னா அதுலேருந்து வந்து வாயு பிறகு எப்படி உண்மையாக இருக்கும் அப்புறம் அதுலேருந்து வந்து அக்னி எப்படி இருக்கும் அதனால் முகதல்ல ஆகாசங்கிறதே ஒரு மித்தியாக கண்ணுக்கு தெரியுது காட்சிக்கு இருக்குது அனுபவத்தில் ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லைங்கிற தத்துவத்தையும் இதில் கொண்டு போய் சொல்லிடுவார் இங்கே முதல் படைப்பு ஆகாஷம் அதுக்கு என்ன பார்த்தோம் போன வகுப்பில் பார்த்தோம் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது இடம் கொடுத்தல் என்ற ஒரு தன்மை வேறு இடத்துல அதனுடைய குணம் மட்டும் சொல்லியிருக்கோம் இந்த இடம் கொடுத்தல் சொல்லியிருக்காது ஆகாசத்தினுடைய குணம் என்ன சப்தம் வாயுனுடைய குணம் ஸ்பர்ஷம் அந்த சப்தத்தை கிரயிக்கிறதுக்காகத்தான் ஆகாசங்கிற ஒரு பூதத்திலிருந்து கேட்கும் சக்தின்ற காதுங்கிற எந்திரியை உருவாச்சு அதனுடைய குணம் சப்தமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வந்த இந்திரியம் என்ன காது இப்படியெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இங்கே இடம் கொடுத்தல் ஸ்பேஸ் அவகாசம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னாரு ஆகாசத்துக்கு பிறகு அது இன்னொன்று இருக்குது ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆகாசம்னு அவகாசம்னு பேர் இடம் கொடுத்தல்னு பேர் அது இருக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆகாசம் இருக்கிறது இருக்கிறது எங்கேருந்து வந்துச்சு சத் பிரம்மனிடம் இருந்து சத்தினால இருத்தல் பிரம்மனுங்கிறது இருக்குது அதன் மேலே இது கற்பிக்கப்பட்டதுனால அந்த பிரம்மனுடைய இருத்தல் ஆகாஸ்டில் வந்துடுச்சு அப்போ ஆகாஷ்டில் ரெண்டு திறமை இருக்குது இடம் கொடுத்தல்ங்கிறது ஒன்று இருக்குது இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் பிரம்மனிடம் இருக்கிறது இருத்தல் மட்டுந்தான் அங்கே இடம் கொடுத்தலுங்கிற தன்மை பிரம்மனிடம் கிடையவே கிடையாது பிரம்மனிடம் ஒன்று ஆகாஸ்ட் ரெண்டு இருக்குது அப்புறம் இனியொரு ஆங்கிளில் சொன்னார் இந்த இடம் கொடுத்தலுங்கிறது அதனுடைய சுரூபமாக இருக்குது அதனுடைய குணமாக இருக்கிறது சப்தம் ஆகாசத்துக்கு என்ன இருக்குது குணம் சப்த குணம் இருக்குது அந்த குணம் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அங்கேயும் இருத்தல் வருது அப்போ ஆகாசத்துக்கு சப்தங்கிற ஒன்று இருக்குது இருத்தல்ங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ஆனால் அந்த சப்தம்ங்கிறது சத்பிரமனிடம் போகாது அதுலருந்து எதுலேருந்து அது வந்துச்சோ அதுதான் இதில் இருக்கும் இதில் இருக்காது அதில் போகாது சொல்கிறோம்ல தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவான் பிள்ளையை போல தாயின்னு சொல்ல மாட்டான் அப்பாவை போல பிள்ளைன்னு சொல்லுவான் பிள்ளையை போல அப்பாங்கிற வார்த்தையே வராது அது மாதிரி பிரம்மனிடம் இருந்து ஆகாசம் வந்ததால் பிரம்மனிடம் இருக்கக்கூடிய அந்த இருத்தல் இருக்கிறது என்ற தன்மை ஆகாசத்தில் வந்துருக்கு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய இடம் கிடைக்கின்ற தன்மையும் சப்தம் என்ற குணமும் பிரம்மனிடம் போகாது இருக்காது ஏற்கனவே பார்த்தோம் ஆகாசத்தில் சப்தம் இருக்கு ஆகாசத்தில் வாயு வந்ததுனால இந்த சப்தம் வாயுக்கும் வந்துடும் ஆனால் வாயுனுடைய ஸ்பெஷல் பணம் ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் ஆகாசத்துக்கு போகாது ஏன்னா அதுலேருந்து இது வந்ததுனால இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் இப்படியெல்லாம் பார்த்தோம் அதில் பிறகு இந்த ஆபரண சக்தி அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இது வரைக்கும் விக்ஷேப சக்தி ஆகாசத்தை சொல்லியாச்சு இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பிரம்மனிடம் இந்த மாயா சக்தியானது ஆகாசத்தை கற்பிச்சிருக்கு தோற்றுவிச்சிருக்கு ஆனால் பிரம்மத்துக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்ச பண்ணிருச்சு இந்த பிரம்மத்திடம் உள்ள ஒரு தன்மையை ஆகாசத்திற்கும் ஆகாசத்தில் உள்ள தன்மையும் பிரம்மத்திற்கும் ஏற்றி வைத்ததுன்னு பார்த்தோம் இதனுடைய தன்மையை அதை ஏற்றி வச்சிருச்சு அதை மறைச்சு இதிலிருந்து அதை ஏற்றி வைத்துருச்சு தர்மம் தர்மி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஏற்கனவே பார்த்தோம் எது தர்மம் எது தர்மின்லாம் பார்த்தோம் அதிகமாக வியாபித்திருப்பது தர்மி குறைவாக வியாபித்திருக்கு தர்மம் அன்னை பார்க்கும்போது சேப்பு குதிரை கருப்பு குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை கருப்பு சேப்புலாம் தர்மம் தர்மிங்கிறது குதிரை புரியுதுங்களா ஆகாஷங்கிறது தர்மம் இருக்கிறது என்பது தர்மி இந்த இருக்கிறது எப்போயும் இருக்கும் குதிரை எப்பயும் இருக்கும் வர்ணம் மாறிக்கிட்டே வரும் தர்மம் மாறும் தர்மி மாறாது ஆனால் என்ன பண்ணுது இந்த ஆகாசம் இருக்கிறதுங்கிறதுல ஆகாசத்தினுடைய தன்மை அதாவது இதுக்கு வந்துருச்சு பிரம்மத்துக்கு பிரம்மத்தினுடைய தன்மை ஆகாசத்துக்கு வந்திருக்கு இப்போ ஆகாசம் இருக்கிறதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆகாசன்னே மைண்டில் இருக்கும் பிரம்மன்கிற மைண்ட் எதுலேயுமே வராது அதில் உண்மையிலேயே இருத்தலங்கிறது சத்தியம் ஆகாசம் வந்து போகிறது அப்படி இந்த இருத்தலங்கிறது ஆகாசத்துக்கு போயிருச்சு இந்த ஆகாசத்தினுடைய தன்மை பிரம்மத்துக்கு வந்துருச்சு இப்படி மாற்றி உல்ட்டாவாக காமிக்கிறதே மாயையினுடைய வேலை அப்படிங்கிறார் இது நாம் மட்டுமில்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தார்க்கிகர்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க என்றாங்க இதெல்லாம் மாயையினால் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் பிறகு அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஏன் இப்படி தெரியுது அப்படிங்கிற கருத்துக்கு வந்தோம் ஏன் இப்படி மாற்றி உல்ட்டாவாக தெரியுதுன்னு சொன்னால் பிரமாணம் சரியில்லை என்றால் எங்கே பிரமாணம் சரியில்லையோ அங்கு அந்த பொருளை பற்றிய தன்மை சரியாக தெரியாது அப்படிங்கிற ஒரு கருத்து போன கிளாஸில் அறுபத்தி அஞ்சில் பார்த்தோம் மாயை என்ன பண்ணுது தவறாக காமிக்கிது நம்மகிட்ட இதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்க்கணும்னா ஒரு கருவி வேணும் ஒரு பொருள் இருக்குது இந்த துணி இருக்குது இது என்ன அப்படின்னு பார்க்கணும் கண்ணுங்கிற பிரமாணம் இல்லாட்டி அதை பார்க்க முடியாது இது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு கருவிதான் இருக்குது கண் கண்ணு சரியாக இருந்தால் கரெக்டாக தெரியும் கண் சரியாக இல்லாட்டி இது கரெக்டாக தெரியாது கலரே மாறி தெரிகிறது உண்டு நம்மளுக்கு இது கலரில் தெரியும் குதிரைக்கு எப்படி தெரியும் தெரியுமா கருப்பு வெளில தான் தெய்வம் குதிரைக்கு கலர்ப்பு ஆகப்படையாது அதனுடைய கண்ணனுடைய தர்மம் அப்படி இருக்குது காது நல்லா கேட்டால் நான் என்ன சொல்கிறேங்கிறது காதில் கரெக்டாக விழுகும் அப்படி இல்லைன்னா அது சப்தம் கரெக்டாக விழுகாது காதிலே சப்தம் சரியாக விழுகாது ஏதோ மாற்றி சொல்லுவேன் என்ன உடனே காது சரியாக கேட்கலேனே கேட்போம் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல்லுவார் அப்போ எந்த ஒரு கருவி பிரமாணம்னால் கருவின்னு அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம்னு பேர் அது சரியாக இருந்தாதேன் சரியாக பொருளை காமிக்கும் இல்லாட்டி அந்த பொருளை மாற்றித்தையும் காமிக்கும் இது போன கிளாஸில் பார்த்தோம் தோலில் உணர்வு இல்லைனா கூட அது என்ன ஒரு குத்துனா கூட தெரியாது அந்த கருவி கரெக்டாக வேலை செய்யணும் இப்படியெல்லாம் நம்ம நிறையா போன கிளாஸில் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த மாயை என்ன பண்ணுது இந்த சத்பிரமையனுடைய தன்மையை மறைக்குது மறைச்சு வேறாக காமிக்குது காரணம் அந்த பிரமாணத்தை மறைச்சிருது இந்த சாதாரண இந்திரியப் பிரமாணத்தினால அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியாது அதுக்கு சரியான பிரமாணம் இந்த ஐந்து இந்திரியங்களும் கிடையாது மாயை அதை மறைச்சி வச்சுருக்கு அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பிரமாணமோ அந்த அறிவை எது கொடுக்குமோ அதை வச்சு பார்த்தா தான் அது ஒழுங்காக தெரியும் நான் பேசுறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் காதுங்கிற பிரமாணத்தை யூஸ் பண்ணணும் கண்ணை யூஸ் பண்ண முடியுமா கண்ணை யூஸ் பண்ணி நான் பேசுகிறத கேட்க முடியுமா கேட்க முடியாது காதை ரெண்டையும் பொத்திக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சி கண்ணை மூடிக்கிட்டால் வர்ணம் தெரியாது அது மாதிரி எந்த ஒரு சக்தியாக இதாக இருந்தாலும் சரியான பிரமாணம் இருக்கணும் அப்படி பிரமாணம் இல்லைன்னா அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறவே முடியாது இங்கே இந்த தத்துவ விஷயத்தில் சத்துக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள வேற்றுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான பிரமாணம் சுருதி பிரமாணம் சாஸ்திரம் குருன்னு சொல்வான் அதை விஷயத்த புரிஞ்சுக்கிற முடியும் அதை என்ன பண்ணுறாரு அறுபத்தி ஆறிலருந்து அந்த விசாரத்தை ஆரம்பிக்கிறார் எப்படி இதை எப்படி பிரித்து இதை உண்மையை புரிஞ்சுக்கிறது எப்படி மறைச்சி எப்படி மாற்றி காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறாரு நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் அதை பார்க்கணும் இந்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கல அறுபத்தஞ்சாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இப்போ பார்த்துட்டு அறுபத்தி பார்க்கலாம் யத்யதா வர்த்ததே தஸ்ய ததாத்வம் பாதி மானதக இந்த மானதக கடைசி வார்த்தை மானதகன்னா சரியான பிரமாணத்தின் மூலமாக யத் யதா அதை பிரிச்சம் சொன்னால் யத் யதா முதல் வார்த்தை யத் எது யதா எப்படி வர்த்ததே இருக்கிறதோ சரியான பிரமாணத்தின் மூலமாக எது எப்படி இருக்கிறதோ பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவின்னு அர்த்தம் கண்ணுங்கிறது கலருக்கு பிரமாணம் காதுங்கிறது சப்தத்தை கேட்குற பிரமாணம் சப்தத்துக்கு அறிவை கொடுக்கும் கருவி மானதக சரியான பிரமாணத்தின் மூலமாக யத் எது யதா எப்படி வர்த்ததே இருக்கிறதோ தஸ்ய அதனுடையது ததாத்வம் அவ்விதமே பாதி விளங்குகின்றது ஒரு பிரமாணம் சரியாக இருந்தால் எது எப்படி இருக்கோ அது அப்படியே விளங்கும் இது முதல் கருத்து ரெண்டாவது வரிய அதாத்வம் பிரமேனேதி பிரமே அப்படின்னா இங்கே பிரமேன பிரமேண இதி ரெண்டாவது வார்த்தையை பிரிக்கணும் பிரமே நேதி பிரமேண இதி பிரமேணா பிரமையினால் அதாவது பிரமாணத்தில் குறை இருக்கும் பொழுது அதுக்கு பேர் பிரமையினால் அந்யதாத்வம் அந்யதாத்வம் முதல் வரி அதற்கு வேறாக தெரிகிறது எப்படி தெரியணுமோ அப்படி தெரிகிறது இல்லை ஒரு பிரமாணத்தில் குறையிருந்தால் மாற்றி காமிக்கிறது வேறாக தெரிகிறது இது என்ற நியாயோ அயம் அயம் நியாய இந்த நியாயமானது சார்வ லோக்கிக்காக உள்ள அனைவரும் அறிந்த ஒன்றே சார்வ லோக்கிக்காகன்னா உள்ள அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து எந்த ஒரு பொருளை அறிவதாக இருந்தாலும் அந்த பொருளை அறிவதற்கு உண்டான கருவி சரியாக இருந்தால் அந்த பொருள் சரியாக தெரியும் அந்த கருவி சரியான பிரமாணத்தில் குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொருளை பற்றி அறிவு சரியாக வராது இது உலகத்தில் எப்பயும் நடக்குது பார்க்குறோம் அனுபவத்தில் உள்ளதேங்கிறார் இங்கே என்ன பிரமாணத்தில் குறைங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் காமிக்க போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் அறுபத்தி தித்திய துதிவிச்சாராத் யதா யத்வஸ்து பாசதே விய்தி இந்த ஸ்லோகத்தில் என்னன்னு சொன்னீங்கன்னா போன ஸ்லோகத்தில் பிரமாணம் சரியாக இருந்தால் சரியான அறிவு பிரமாணம் சரியில்லாட்டி சரியில்லாத அறிவு இது உலக விஷயத்திலே நடக்குதுன்னு சொன்னார் இங்கே இந்த விபரீதமான ஞானத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன உபாயம் இப்படி நம்மளை மாற்றி காமிச்சுக்கிட்டுருக்கு பிரமாணம் சரியில்லாததுனால மாயை அதிலருந்து சரியாக தெரிஞ்சதற்கு என்ன உபாயம்னா தத்துவ விஷயத்தில் சரியான பிரமாணம் சுருதி இதுதான் இறுதிப்பிரமாணம் இந்த பிரமாணத்தின் மூலமாகத்தான் நாம் இதை அறிய முடியும் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுருதியை வச்சு விசாரித்தோம்னா அப்படியே உள்ட்டாக மாற்றிடுங்கிறார் இதை அப்படியே மாற்றி காமிச்சிடும் ஏற்கனவே எப்படி தெரியுதோ அதை கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாற்றி காமிச்சிடும் ஆகையினால் இந்த சுருதி பிரமாணத்தை வச்சு ஆகாசத்தை பற்றி விசாரத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறார் இங்கே இந்த இந்திரியங்கள் வந்து உலக விஷயங்களை அறிவதற்கு பிரமாணமாக இருக்குது தத்துவத்தை அறிகிறதுக்கு சரியான பிரமாணமே கிடையாது இதில் சத்துவத்தை அறிகிறதுக்கு சுருதி தான் பிரமாணம் வேதம் ஒன்று தான் இருக்குது எப்பயுமே ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன்று ஒரு கருவியைத்தான் பகவான் படைச்சிருக்கார் சத்தத்தை தெரிஞ்சுக்கிறது காது ஒன்று தான் கருவி வேறு கருவி இருக்கா சத்தத்தை தெரிஞ்ச சத்தத்தை தெரிஞ்சுக்கிறது காது மட்டும்தான் அது மாதிரி இந்த தத்துவத்தை இந்த உலகம்னா என்ன உடல்னா என்ன உயிர்னா என்னங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கருவி வேதம் தான் சுருதிதான் பிரமாணம் அதை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முதல்ல எப்படி பார்த்தோமோ அதுக்கு உள்ட்டாவாக தெரியுதுங்கிறார் அறிவில் நேரில் கண்ணில் தெரியாது க பார்த்தா மாற்றி தெரியும் இந்த உலகம் வந்து நாம் விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சத்தியம் மாறிடுச்சு விசாரம் பண்ண பிறகு இது மித்தியாக மாறிடும் பொய்யா மா தலைகளாக மாறிடுங்கிறார் இதுக்கு முன்னாடி நான் மரணமடைபவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது தத்துவம் புரிஞ்ச பிறகு என்ன என்ன வரும் நான் அழிவற்றவன் மரணம் அடையாதவன் பாட்டு கூட இருக்குது கண்ணாசம்பாட்டு இந்த கோப்பையிலே ஒரு குடியிருப்புனு எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு படிப்பார் அந்த பாடலில் இந்த பாட்டிலேயே வரும் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது தத்துவத்தை புரிஞ்சால் சொல்கிற வார்த்தை உடல் அழியுது நான் அழிய மாட்டேங்கிற புத்தி வந்துடும் முதல்ல எப்படி இருக்குது நான் இறந்து போவேன் நான் அழிஞ்சிருவேன்ருக்கும் பிறகு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கோபம் வர்றது பொறாமை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த தத்துவஜானம் புரிஞ்சப்பறம் அப்படியே உல்ட்டாக மாறிடும் அதெல்லாம் ஒரு சட்டையே பண்ண மாட்டோம் அப்படி ஒரு அசால்ட்டாக வந்துடும் நம்ம ஏற்கனவே ஒரு ஒருதாரம் நம்ம பார்த்தோம் ஒரு அம்மா வந்து வீட்டில் வீட்டுக்காரர் திட்டுறாருன்னு சொல்லி சாமிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சின்னு சொன்னோம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வந்துருக்கு கொஞ்சம் நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்டே பண்ணுறது நிற்பாட்டிருச்சு சாமி கேட்டார் இப்போ என்ன வீட்டுக்காரர் திரும்பிட்டாரான்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா சொன்ன அவர் ஒன்றும் திருந்தலை அவர் எப்பயும் போலதையும் திட்டிக்கிட்டு இருக்காரு நான் அந்த வார்த்தையை பொருட்படுத்துறதில்லை ஏன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை மித்தியான்னு புரிஞ்சு போச்சு எனக்கு அப்படிங்குறது அப்போ முதல்ல வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பாதிச்சது இந்த ஞானம் வந்த அப்புறம் என்னாச்சு உல்ட்டா மாறிடுச்சு அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி விசாரம் செய்து பார்த்தால் முதலில் தெரிவது தலைகீழாக உள்டாவாக அறிவில் மாறிவிடும் காட்சியில் மாறாது அவர் வார்த்தையை நிப்பாட்டல அதே வார்த்தை தான் யூஸ் அது கொடுக்குற முக்கியத்துவம் போயிடுச்சு இப்படி விசாரம் செய்து பார்க்கும் மாறிவிடும் முதல்ல இந்த உடலை உண்மைன்னு மனசை உண்மையை நினச்சோம் பிறகு ஆத்மா எல்லாம் விசாரம் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் பொய்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த உடலையும் உள்ளத்தையும் விசாரம் செய்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அழியாத ஆத்மாவை அறியலாம் இந்த பஞ்சபூதத்தை விசாரம் செய்து பார்த்தால் ஆதாரமான பிரம்மனை அறியலாம் பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று அதுவும் பஞ்சபூதம் இதுவும் பஞ்சபோதம் அதன் அடிப்படையில்தான் இங்கே முதல்ல பஞ்சபோகத்தை விசாரம் பண்ணுறோம் அதில் ஆகாஷத்தை விசாரம் பண்ணுறோம் விசாரம் எங்கே தேவைன்னு சொன்னால் முழுசாக ஒன்றுமே தெரியலைன்னா அங்கே விசாரம் பண்ணவே முடியாது நல்லா தெரிஞ்சுனாலும் விசாரம் தேவையில்லை எங்கே அறகுறையாக தெரியுதோ அப்போத்தான் நம்மளுக்கு விசாரமே தேவை இருக்குது இந்த அறகுறையாக தெரிகிறது எதனால் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் மாயினால் ஏற்பட்டது இந்த விபரீதம் நடந்துள்ளது அதுக்கும் கயிறு பாம்பு உதாரணம் தான் இருட்டாக இருக்குது கயிறு அறையில் கிடக்கு கயிறே தெரியலன்னு நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் நல்லா லைட்டு போட்டாச்சு இது கயிறு தான்னு தெரிஞ்சிருச்சு அப்போ விசாரம் தேவையா இல்லை அறகுறை வெளிச்சருக்கு மாலை பொழுதாக உள்ள போகிறோம் பாம்பு மாதிரி தெரியுது அப்போத்தான் பாம்பா கயிறா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இருக்குது எங்கே அறகுறையாக தெரியுதோ அங்கே தான் விசாரம் தேவை இப்படி அறவுறையாக மறைச்சு மறைக்காமல் பண்ணுற வேலையை உல்ட்டா வேலையை பண்ணுறது எது மாயை இந்த உடலே இல்லாடி பிரச்சனை உடல் இருக்குது மனம் இருக்குது அதில் ஒரு உணர்வு தத்துவம் போலியாக தெரியுது அப்போ நாம் அந்த உடல் மனசு தான் உயிர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உல்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரம் பண்ணி பார்த்தா அது இல்லை அது வேறு எங்கேயோ வருந்து இதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு தோற்றம் தெரியுதுங்க தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாக பார்ப்போம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் ஒரு சுலோகம் இருக்கு விசாரிப்பதற்கு உண்டான கருவித சுருதி சுருதி குருன்னு சொல்லுவோம் குருவும் சுருதி ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு எம்ஜிஆர் பாட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததுன்றிருக்கு அறிவை நீ நம்புங்கிற கண்ணை நம்பாதே உண்மை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்ப உள்ளம் தெளிவாகும் அப்போ பாருங்கள் அறிவு தான் இங்கே அறிவுங்கிறது எது நம்ம சுருதி மூலமாக கொடுக்கக்கூடிய அறிவு விச்சாரம் செய்வது பொய் சொல்லாது பொய் எப்பயுமே நிற்காது உண்மை எப்பயுமே நிலச்சி நிற்கும் ஆகவே இந்த விச்சாரம் தேவை பிறகு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது எப்படின்னீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அந்த விச்சாரம் செஞ்சு உண்மையை தெரிஞ்சவங்களை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரியே தெரியும் உலகத்தில் இந்த தத்துவ விஷயத்தில் உள்ள ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்திங்களா இவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஏதோ வேடிக்கையாக தெரியும் ஒரு பைத்தியக்காரன் பாருங்கள் பைத்தியம் இல்லாதவன பைத்தியம் இன்னொரு பைத்தியக்காரனை பார்த்துட்டு நல்லவன்னு சொல்லுவான் அம்மா நல்லா இருக்கவங்கள பார்த்து பைத்தியம் பான் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு பைத்தியக்கர் யாரை பைத்தியம்னு சொல்லுவான் பைத்தியக்கர்னா பைத்தியம்னு சொல்ல மாட்டான் சாதாரணம் இருக்கிறால பார்த்து நீ பைத்தியம் பைத்தியம் பான் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் பைத்தியம்தான் தத்துவ விசாரம் செய்கிறவங்க உண்மையிலே உண்மையை புரிஞ்சவங்க அவங்கள பார்க்கும் பொழுது இவனுக்கு பைத்தியமாக தெரியும் இது உள்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு உண்மை தெரியும் பொழுது தான் இருக்கும் அதாவது இந்த காலேஜிலலாம் பார்த்துருக்கேன் நான் படிக்கிற பொழுது சில பேர் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நல்லா படிப்பானுங்க நல்லா படிப்பான் நல்லா ஒழுக்கமாக இருப்பான் நேர்மையாக இருப்பான் சில பேர் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க இப்போ பார்த்தாலும் ஜாலி சினிமா போக அப்படியே ஒரு அரட்டி அடிக்க ஜாலியாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அந்த இருக்க பசங்க அந்த படிக்கிறவனை பார்த்து நீ எல்லாம் உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட் அப்படிம்பான் பூமிக்கு பாரம்பான் உண்மையிலே பாறைன் யாரு இதான் தான் பூமிக்கு அவனை பார்த்து சொல்லுவான் ஒரு பையன் இருந்தார் சினிமாவுக்கே போக மாட்டாப்புல சினிமாவுக்கே போக மாட்டார் சாமி எல்லாருக்கும் கொஞ்சம் சினிமாவெல்லாம் பார்ப்பாள் அப்போ தான் அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் உலக விஷயம்லாம் தெரியும் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணார் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இவன் வந்துக்கு அவர் சொல்கிறான் எல்லார்ட்டையும் நான் சினிமா பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறேன் பரவாயில்லையே நீ நல்லா பரவாயில்ல நல்லா பார்த்துட்டே பரவாயில்லையே இவ்வளோ நாளாக பார்க்காம வந்து சினிமா பார்த்துட்டேங்கிறேன் என்ன படம் பார்த்தேன் அப்படின்னா நான் பக்த பிரகலாதன்னு பார்த்தேன் அப்படின்னா நீ பார்க்காம இருந்திருக்கலாம் இவங்க சொன்ன பார்த்திங்க நீ அதுக்கு பார்க்காமையே இருந்திருக்கலாம் போயும்போது மொதல் முதல் படம் பார்க்காத பக்த பிரகல அவன் உண்மையிலே பார்த்தது நல்லது ஆனால் இவங்களுக்கு எப்படி தெரியுது தப்பாக தெரியுது அது மாதிரி இந்த உலக விஷயத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு இதெல்லாம் உள்டாவாக உண்மையாக தெரியுது தத்துவம் புரிஞ்சவனுக்கு இது பொய்யா உள்டாவாக மாறிடும் தலைகெல்லாம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது அதை சொல்கிறார் அவரு அதனால் இங்கே என்ன பண்ணுறாருனா எப்படி விச்சாரம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை அறுபத்தி ஏழுலேருந்து அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி விசாரம் செய்ய ஆரம்பிச்சு பிறகு அந்த கருத்தை இது மித்யா என்ற கருத்தை நிலைநாட்டுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க இங்கே எவ்வளோதான் சொல்லியிருக்கார் சரியான பிரமாணத்தின் மூலமாக விசாரம் செஞ்சால் தெரியும் பிரமாணம் குறையா இருந்தால் அதுவும் தப்பாகத்தேன் தெரியும் விசாரம் செஞ்சு பார்த்த பிறகு தலைகளாக மாறியிருக்கிறார் முன்னாடி இருந்த அறிவு தலைகளை மாறிடும் இப்ப இருக்கிற அறிவுக்கு அந்த அறிவுக்கு வித்தியாசம் வெளியே உலக வாழ்க்கை ஒண்ணு போலதே இருக்கும் அதுல மாற்றம் அறிவுல வித்தியாசம் சொல்றாரு சுலோகம் அறுபத்தி அர்த்தத்தை பார்த்துடலாம் ஏவம் சுருதி விசாராத் பிராக் ஏவம் இவ்விதம் சுருதி விசாராத் சுருதியை விசாரம் செய்வதற்கு பிராக்னா முன்பு இவ்விதம் சுருதியை விசாரம் செய்வதற்கு முன்பு யத்வஸ்து அதாவது யதா யத்வஸ்து பாசதேன்றிருக்கு யத்வஸ்து யத்வஸ்துனா எந்த ஒரு பொருள் யதா அந்த கடைசி வார்த்தை பாசதே சேர்த்துக்கணும் யதா பாசதே எப்படி தெரிகின்றதோ இவ்விதம் சுருதியை விசாரம் செய்வதற்கு முன்பு என்ன ஒரு பொருள் எப்படி தெரிகின்றதோ யதா பாஷதை எப்படி தெரிகின்றதோ அந்த பொருள் அடுத்த வார்த்தை விசாரேன விபர் ஏதி விசாரேன விசாரம் செய்வதனால் விபர் ஏதி தலைகீழாக மாறிவிடுகிறது சுருதியை விசாரம் செய்வதற்கு முன்பு எந்த ஒரு பொருள் எப்படி தெரிகின்றதோ அந்த பொருள் விசாரம் செய்வதனால் தலைகீழாக மாறிவிடுகிறது ததஸ் தத் சிந்தியதாம் வியத் ததக அதை பிரிச்சோம்னா ததக தத்து சிந்தியதாம் வியத் ததகன்னு ஆகையால் தத் சிந்தியதாம் வியத்துன்னு இருக்கு தத் வியத் அந்த ஆகாசத்தை பற்றி சிந்தியதாம் சிந்திப்போம் விசாரணை செய்வோம் விசாரணை செஞ்சா தலைகளை மாறிப்போகுது அதனால நாம் என்ன பண்ண போறோம் விசாரம் செய்ய போறோம்னு ஒரு அறிமுகம் பிரதிக்கை செய்கிறார் என்ன செய்ய போறோம்னு மட்டும் இங்கே சொல்கிறார் இந்த அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் விசாரணை செஞ்சு ஆகாசம் வேறு பிரம்மன் வேறுன்னு பிரித்து ஆகாசங்கிறது மித்தியா தோற்றத்துக்கு இருக்க உண்மையில் இல்லை பிரம்மன் மட்டுமே சத்தியங்கிற கருத்து நிலைநாட்ட போகிறார் இந்த ஆகாசத்தை மித்தியா நிலைநாட்டியாச்சுன்னா பிறகு வாயு மற்றதெல்லாம் ஈசையா நிலைநாட்டிடலாம் அதுக்காக முதல்ல என்ன பண்ணுறாரு இந்த ஆகாசம் மித்யா அப்படிங்கிறத நிலைநாட்டுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார் அறுபத்தி யுவோதிய்சதி ஸ்வணுவத்தம் சன்னதி ஆகாசமும் சத்தும் சப்தத்தினாலும் வேறுபடுகிறது அறிவினாலும் வேறுபடுகிறது இருத்தல் என்பது இந்த சத்து என்பது வாயுவிலிருந்து வாயு முதலி அடுத்து வர்றதில் எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக வருது அதனால் ஆகாசம் தொடர்ந்து வர்றதில்லை அதனால் ஆகாசம் வேறு பிரம்மன் வேறுங்கிறத நிலைநாட்டுறாரு எப்படின்னு பார்க்கலாம் இங்கே விசாரம் முதல்ல எப்படி செய்யணும்னு சொல்கிறார் இரண்டு பேர் இருந்தால் அதில் யார் நல்லவன் யார் கெட்டவேன்னு சொல்லி நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவோம் ரெண்டு பேர் இருக்காங்க பழகணும் முதல்ல என்ன பண்ணுவோம் நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் நல்லவனாக இருந்தால் கூட சேர்ந்துக்கிடுவோம் கெட்டவனாக இருந்தால் ஒதுக்கி விட்டுருவோம் அதுபோல் இங்கே சத்பிரமணும் பஞ்சபோதமும் கலந்துருக்கு அதை பிரித்து அதில் எது உண்மை எது பொய்யின்னு சொல்லி நாம் பார்க்கணும் பொதுவாக நம்ம ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து பிரிஞ்சு கொள்வோம் அதை வந்து ஆத்ம அனாத்ம விவேகம்னு சொல்லுவோம் இதுக்கு திருமூல திருமந்தத்தில் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன்னதிகரணங்கள் தன்னில் மறைந்தது தன்னதிகரணங்களே அதாவது தங்கத்தை மறைச்ச ஆபரணம் முதல்ல தெரியுது இது செயின்னு இது தோடும் மூக்குத்தின்னு வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கே தங்கம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சி தங்கம் தெரிஞ்ச பிறகு அந்த ஆபரணம் மறைஞ்சிடும் நாம் பார்க்கும்பொழுது அந்த டிசைனை பார்ப்போம் அதை விலைக்கு வாங்கிற ஒரு நாக கடக்காரரை பார்த்தா என்ன பார்ப்பார் தங்கத்தையும் பார்ப்பார் அங்கே எவ்வளோ வெயிட்டு நல்ல தங்கமாக சுத்தத்தை அவருக்கு வந்து அந்த நகை தெரியாது நகையை பார்க்கும் பொழுது தங்கம் தெரியறது இல்லை தங்கத்தை பார்க்கும் பொழுது தங்கம் தெரிஞ்சிச்சுன்னா நகை கண் மறையிட்டு போயிருது காட்சியில் இருக்க அறிவில் மறைஞ்சிருது அது மாதிரி இந்திரியங்கள் இந்த உடல் எல்லாம் தன்னுடைய உண்மை சுரூபத்தை மறைத்திருக்கு அராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உடல் தெரியும் பொழுது இந்திரியம் போயிருது அது தெரியுறதில்ல அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுது இது ஆத்மாவுக்கு உதாரணமாக சொல்வார் இதேத பஞ்சபூதத்துக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மரத்தை மறைத்தது மாமத யானை மறைத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் ஒரு மரத்தில் பெரிய யானை செஞ்சு வச்சுருக்கு இவர் யானையை பார்க்குறார் மரம் என்ன மரத்தில் செஞ்சிருக்கு என்னான்னு கண்ணுக்கு தெரிகிறது இல்லை வேற ஒரு பொற்கொள்ளர் வராது தச்சு ஆசாரி வர்றாரு இது தேக்கு மரத்தில் செஞ்சிருக்கு நல்ல அருமையான மரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு யானை கண்ணுக்கு தெரியுது மரத்தை பார்க்கும் பொழுது யானை அதுக்குள்ளே மறைஞ்சி போயிருது யானை முதல்ல மரத்தை மறைச்சிருக்கு மரம்ங்கிறதே தெரியாம மறைச்சிருக்கு மரம் தெரிஞ்ச பிறகு யானை மறைஞ்சு போயிடுது அது மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் இந்த பஞ்சபூதன்னு நம்மளுக்கு தெரியுதே ஒழிய இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்பிரம்மன் தெரிவதில்லை இந்த பஞ்சபூதத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதற்கு ஆதாரமான சத்பிரம்மன் இதை மறைச்சிருது அப்படிங்கிறார் இது திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் இங்கே என்ன பண்ணுறாரு இந்த பஞ்சபூதமான ஆகாசத்தை விசாரம் செய்ய ஆரம்பிக்கின்றோம் பொதுவாக ஆத்மா அனாத்மா வார்த்தைகளில் வேறு வேறு அதனால் அர்த்தம் வேறு பொருள் வேறு ஆத்மா வேறு அனாத்மா வேறு இங்கே ஆகாசம் இருக்கிறதுன் இருக்கு வார்த்தை ஆகாசம் இருக்கிறதுன்னு இருக்குது இங்கே ரெண்டு சொற்கள் இருக்கா இல்லையா ரெண்டு சொற்கள் இருக்குது எப்படி விசாரம் செய்கிறது பார்க்க போகிறா இருப்பேன் ஆகாசம்னு ஒரு சொல் இருக்குது இருக்கிறதுன்னு ஒரு சொல் இருக்குது இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் ஆகாசம் இருக்கிறேங்கிறத ஒரே பொருளாதே நினைக்கிறேன் ரெண்டு பொருளாக நினைக்கிறோமா டேபிள் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் ஒன்றா ரெண்டா ஒன்று நினைக்கிறோம் என்ன சொல்கிறாரு ரெண்டு சொல் இருக்குது ரெண்டு பொருள் இருக்குங்கிறார் ரெண்டு சொல் இருக்குது ரெண்டு பொருள் இருக்குது அது எப்படின்னு பார்ப்போம் இங்கே ஆகாசம் ஒரு சொல் இருக்கிறது ஒரு சொல் இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு பொருள் இருக்குங்கிறார் எப்படி பிரிக்கிறது பார்ப்போம் பொதுவாக வந்து சப்தம் வேற இருந்தால் பொருள் வேறையா இருக்கும் இப்போ இது டேபிள் இது வாட்சு இது புஸ்தகம் ஃபேனு லைட்டு தனித்தனி வார்த்தைகள் தனித்தனி பொருள் அப்படித்தானே இருக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் தனித்தனி பொருள் இருக்கு அப்போ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு பொதுவா அப்படி இருக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளுக்கு பல சொல் இருக்கும் ரெண்டு சொல்ட இருக்கு எனா இப்போ அக்னி அக்னின்னா நெருப்பு தான் வன்னால் நெருப்பு தான் சம்ஸ்கிருதத்தில் நம்ம தீனு சொல்கிறோம் நெருப்புன்னு சொல்கிறோம் இத்தனை வார்த்தைக்கு எதை குறிக்குது ஒரே பொருளத்தையும் குறிக்குது அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் சில பேர் சென்னைக்கு போகிறேன் பாரு சில பேர் மெட்ராஸ் போகிறேன் பாருங்க அது வேற ஊர் இது வேற ஊரா ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் ஆனால் பொருள் வந்து ஒரே பொருள் மும்பை முன்னாடி பம்பாயும் போம் இப்போ மும்பைன்னு ஆகிப்போச்சு அதே மாதிரி காசி வாரணாசி இந்த காசி வாரணாசி நிறைய பேருக்கு புரியாது மும்பை சென்னை மட்ராஸ் புரியும் மும்பை அது கூட புரியும் அங்கே போனீங்கன்னா ஒருத்தர் கேட்டார் ட்ரெயின் போகுது வாரணாசின்னு போட்டிருக்கு வாரணாசி வந்துட்டு காசி எப்போ வரும் கேட்டார் இதே காசின்னார் அவர் இந்த போர்டில் வாரணாசின்னு போட்டிருக்கு காசின்னு போட்டிருக்காது அப்போ ரெண்டு வார்த்தைகள் ஆனால் பொருள் ஒன்று இப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம கிருஷ்ணன்கிறோம் பாரதத்தில் கண்ணன்கிறோம் கேசவன்கிறோம் மதுசூதன்கிறோம் எத்தனை நாள் வார்த்தை நாள் பொருள் ஒன்று தான் இப்படி உலகத்தில் இருக்குது இப்போ திருநாமம் சொல்லி நம்ம சகசரநாமம் பண்ணுறோம் ஒரே கடவுளுக்கு சிவனுக்கு ஆயிரம் திருநாமம் விஷ்ணுவுக்கு ஆயிரம் திருநாமெல்லாம் சொல்கிறோம் ஒரு நாமும் ஓருவும் ஒன்றும் இல்லா இருக்குது திருநாமம் ஆயிரம் திருநாமம் பாடினால் தெள்ளேனம் கொட்டோனம் கொட்டோமோங்கிறாரு திருவாசகத்தில் ஒரு நாமும் ஒரு உருவம் கிடையாது ஆனால் ஆயிரம் பேரை சொல்கிறோமே ஆனால் ஒரே ஆளுகையும் சொல்கிறான் அப்படி பல சொற்கள் இருக்குது ஒரே பொருளை குறிக்குது சில இடத்துல பல சொற்கள் பல பொருளவும் குறிக்குது ரெண்டுமே இருக்குது இங்கே என்னன்னு சொன்னால் சொல்லிலையும் பேதம் பொருளிலையும் பேதம் சென்னை மெட்ராஸ்னால் சொல்லில் வித்தியாசம் இருக்குது பொருள் ஒன்று டேபிள் சேர்ன்னா சொன்னிலையும் வித்தியாசம் இருக்குது பொருளையும் வித்தியாசம் இருக்குது இருக்கா இல்லையா அப்படி ரெண்டு வார்த்தை ஒரே பொருளையும் குறிக்கும் ரெண்டு வார்த்தை ரெண்டு பொருளையும் குறிக்கும் இது இருக்குது இங்கே என்ன சொல்கிறாருன்னா அப்போ வார்த்தைகள் வேறுபடும் பொழுது ரெண்டு வார்த்தைகள் வேறுபடும் பொழுது எல்லா இடத்துலையும் ஒரே பொருளை குறிக்காது வேறு வேறு பொருளையும் குறிக்கும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த வார்த்தை ஆகாசம் இருக்கிறது என்ற வார்த்தை ரெண்டு சொல் இருக்குது சொல்லலை வேறுபாடு இருக்குது ஆகாசங்கிற ஒரு சொல் இருக்கிறதுங்கிற ஒரு சொல் சில இடத்துல சொல்லலை வேறுபாடு இருக்கும் பொருளை வேறுபாடு இருக்காது சில இடத்துல சொல்லலை வேறுபாடு இருக்கும் பொருளை வேறுபாடு இருக்கும் என்ன சொல்கிறாரு சொல்லிலையும் வேறுபாடு உண்டு அந்த பொருளில் புத்தியினால் பார்த்தா அறிவில் பார்த்தா அதுலேயும் வேறுபாடு இருக்குது டேபிள் மைக்கு சொல்லும் வேற பொருளும் வேறு அது மாதிரி ஆகாசம் இருக்கிறது என்பதில் ஆகாசம்ங்கிறத ஒரு சொல் இருக்கிறதுங்கிற ஒரு சொல் ரெண்டு வேற வேறங்கிறார் பொருள்லையும் அறிவுலையும் வேறு வேறு அது எப்படின்னு பார்க்க போகிறேன் இப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா அடுத்த சுலோகத்தில் விரிவா விளக்கிறாரு இங்கே சுருக்கமாக சொல்கிறாரு எப்பொழுதுமே தர்மி வந்து தர்மி தர்மம்னு பார்த்துருக்கோம் தர்மி அதிகமாக வியாபிக்கும் தர்மம் குறைவாக வியாபிக்கும் தங்க செயின் தங்க மோதிரம் அந்த செயின்ங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது இந்த இந்த ஒரு பாட்டில் மோதிரங்கிறது அந்த தங்கத்தில் மட்டும் தங்கம்ங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும் தங்கம்ங்கிறது தருமி அந்த தருமிங் தருமங்கிறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் சொன்னமில்ல குதிரைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த நிறங்கிறது இதில் இருக்குது அதில் இருக்காது வெள்ளை குதிரையை வெள்ளை குதிரையுன்னு சொல்கிறோம் சேவ் குதிரைன்னு சொல்கிறோம் இந்த வெள்ளைங்கிறது சேப்பு குதிரையில் இருக்காது சிறப்புங்கிறது வெள்ளைக்குரியல் இருக்காது ஆனால் குதிரைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் அது மாதிரி இந்த பிரம்மனுங்கிறது இருத்தல் சத் அது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது அது தர்மி தர்மம்ங்கிறது அதில் தோற்றுவிக்கப்பட்டது சார்ந்து இருக்கிறது அது ஒரு இடத்துலதே இருக்குது இப்போ ஆகாசம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த இருக்கிறது என்பது ஆகாசத்துல இருக்குது இப்போ வாயு இருக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த ஈர்க்கிறது அங்கே வந்துடும் ஆகாசம் வராது ஆகாசம் வாயு இருக்கிறதுனா சொல்கிறேன் அப்படி வாயு ஆகாசம் இருக்கிறதுனா அப்படி சொல்ல மாட்டோம் நீர் இருக்கிறது ஜலம் இருக்கிறது பூமி இருக்கிறது டேபிள் இருக்கிறது வாட்ச் இருக்கிறது எல்லாத்திலும் இருக்கிறது இருக்கும் அது வராது அப்போ இந்த இருத்தல் என்பது எல்லாவற்றிலும் தொடர்கிறது தர்மி அது தர்மங்கிறது அதோடு நின்று போயிடும் இப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு சொன்னால் அது வேற இது வேற இந்த இருக்கிறது தொடர்கிறது தொடர்வதில்லை ஆதலால் அது வேற இது வேற அப்படிங்க சப்தபேதேதாத் விய ஆகாசமும் சதி சத்தும் சப்தபேதத் சப்தபேதத்தினால் பின்னே வேறுபடுகின்றது ரெண்டு வேற வேற சப்தங்கிறார் ஆகாசம்ங்கிற ஒரு சப்தம் சத்து இருக்கிறதுங்கிறது ஒரு சப்தம் இரண்டும் சப்தத்தினாலும் வேறுபடுகின்றது அடுத்தவரது புத்தேச்ச பேததக புத்தி பேதத்தினாலும் அதாவது ரெண்டு பொருள் அறிவினாலையும் பார்த்தோம் சொன்னா புத்தி அந்த பின்னேங்கிறத சேர்த்துக்க வேறுபடுகின்றது கீழ வாய்வாதிருத்தம் அது வாயு வாயுவாதிசு அணுவருத்தம்சு அணுவிருத்தம் சத்நு சன்னத பிரிச்சம்னா சத்துநூ சத்துநிறுத்தல் என்பது வாயு ஆதிசு வாயு முதலியவைகளிலும் அணுவிறுத்தம் தொடர்ந்து வருகின்றது நத்து வியோம நத்து அடுத்த வார்த்தை வியோமன்னா ஆகாசம் தொடர்ந்து வருவதில்லை இருக்கிறதுங்கிறது ஆகாசத்துலையும் வருது வாயுவிலையும் வருது ஆனால் ஆகாசம் வாயுக்கு வராது வாயு இருக்கிறதும் ஆகாசம் இருக்கிறதும் தொடர்ந்து வருவதில்லை என்பதனால் பேத இதி பேத தீகி வாயோ மேதின் இருக்குது வியோம வியோமே இதின்னு இருக்கு வியோம இதி நத்து வியோமன்னா ஆகாசம் தொடர்ந்து வருவதில்லை என்பதனால் இதி பேத இதி பேத பேத இதி வேறு வேறு என்ற தீகி புத்தி இருக்கின்றது ஆகாசமும் சத்தும் சப்தபேதத்தினால் வேறுபடுகின்றது புத்தி பேதத்தினாலும் இருத்தல் என்பது வாயு முதலியவைகளிலும் தொடர்ந்து வருகின்றது இருக்கின்றது ஆகாசம் தொடர்ந்து வருவதில்லை என்பதனால் வேறு வேறு என்ற புத்தி இருக்கின்றது இங்கே சத்து வேறு பிரம்மன் வேறு நிரூபிக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரே வார்த்தையாக இருந்தால் அடுத்ததில் தொடர்ச்சியாக வந்திருக்கணும் அதில் ஒன்று மட்டும் வருது இன்னொன்று வர்றதில்லை அதனால் அது வேறு இது வேறு அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் இதில் பிரம்மன் சத்தியமாக இருக்கிறது ஆகாசத்தின் சொரூபம் மித்யாவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த மித்யா என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் நிலைநாற்றுறாரு அதை அடுத்து நம்ம பார்க்கலாம் அறிவோம்